நம்பர் எட்டு சத்யசாப சத்யசாயிபாபா கிரேஷ் புட்டப்பருத்தி தர்மாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சாய் பாபாவின் அனுகிரக பிரபாவம் நான் இந்த சம்பவம் நடந்து இருபத்திர வருஷம் இருக்கும் நான் ரயில்வே எஞ்சினியர் வேலை செய்யு ரிட்டையர் ஆன சமயம் நான் மட்டும் சாய்பாபா கோளனி யில் வினேஷ் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் சாய் பாபா மாமி மாமி மாமா மாமி அவர் டாக்டேர்ஸ் வேற ரெண்டு பேர்கள் ஆக ஆறு பேர் கொண்ட ஒரு பேச்சு புட்டப்பருத்தி சாய்பாபா சன்னிதானம் போயி தர்சனம் செய்து வருவதற்கு ஏற்பாடு செய்தோம் அங்கு நாங்கள் ஆறு பேரும் கோயம்புத்தூரிலிருந்து ரயில் மார்க்கமாக கிளம்பி தர்மாவுரம் ஸ்டேஷனில் இறங்கி பிறகு ஒரு வான் பிடித்து புட்டப்பருத்தி போய் தர்சனம் செய்துவிட்டு அவர்களை எல்லோரையும் அங்கேயே விட்டுவிட்டு நான் மட்டும் கோயம்புத்தூருக்கு திரும்பி வந்தேன் சாய்பாபா மாமி மாமா பார்ட்டி அஞ்சு பேர் ஒரு மாசத்திற்கு சுவாமிகள் ஆசிரமத்தில் தங்குவதாக ஏற்பாடு அதனால் அவர்களை அவர்கள் ஏகப்பட்ட பொருட்கள் ஒரு மாசம் தங்குவதற்காக வேண்டியதாக கொண்டு எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ராலியில் நிறைய இருக்கும் ஒரு மாசம் கழிஞ்சு அவர்களை திரும்பி கோயம்புத்தூர் அழைத்து வருவதற்காக நான் மறுபடியும் புட்டப்பருத்திக்கு போனேன் அங்கு ஒரு நாள் தரிசனம் கழித்து மறுநாள் நாங்கள் எல்லோரும் ஆறு பேரும் அங்கிருந்து கிளம்பி வான் பிடிச்சு தர்மபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவர்கள் பொருள்களை எல்லாம் ஒரு பிளாட்ஃபோம் ட்ராலியில் வழிய வழிய ஏற்றி குர்லா கோயம்பு கோயம்புத்தூர் ரெயில் ரெயிலுக்காக தர்மாபுரம் ஸ்டேஷனில் காத்திருந்தோம் அப்பொழுது தர்மபுரம் ஸ்டேஷனில் ரிசர்வேஷன் ஒர்க் ரினோரேஷன் ஒர்க்கு நடந்து கொண்டிருந்தது தர்மாவுரம் ஸ்டேஷனில் மொத்தம் 4 ரயில்வே லைன் மெயின் லைன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அப்புறம் ரெண்டாவது லோ பிறகு ஒரு ஐலண்ட் பிளாட்ஃபார்ம் இது ஐலண்ட் பிளாட்ஃபார்ம் முழுவதுமாக டிஸ்மாண்டல் செய்து மண் நிரப்பி பிளாட்ஃபார்ம் மேலே நடந்து கொண்டிருந்தது இந்த ஐலண்ட் பிளாட்ஃபார்ம் முப்பது அடி அகலம் இருக்கும் பிளாட்ஃபார்ம் நீளத்திலும் மண் நீளம் முழுவதும் மண்குவியல் போட்டு கட்டிடம் பணி நடக்கிறது இந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்மில் தாண்டி அடுத்த மூணாவது ரயில்வே டிராக்கில் தான் ரயில்வே ட்ராக்கு உள்ளது இதுதான் அமைப்பு நாங்கள் நான் தர்மபுரம் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சென்று குர்லா கோயம்புத்தூர் ரயில்வே எந்த பிளாட் ரயில் ரெயிலு எந்த பிளாட்ஃபார்மில் வருகிறது என்று கேட்டபோது அவர் ஒன்னாவது மெயின் பிளாட்ஃபார்மில் தான் வருகிறது என்று சொல்லிவிட்டார் பிறகு நாங்கள் ர்சர்வ் செய்திருந்த எஸ்ரீ கோச்சு எங்க உள்ளது என்று விசாரிச்சு அதற்கு நேராக பிளாட்ஃபார்மில் எங்கள் பொருள்கள் அடங்கிய பிளாட்ஃபார்ம் ட்ராலியை நிறுத்தி வைத்தோம் இதற்காக இரண்டு போர்ட்டர்களை ஏற்பாடு செய்திருந்தோம் இரவு மணி எட்டு பிளாட்ஃபார்ம் முழுவதும் கடும் அலைமோரி ஓம் கூட்டம் அலை இந்த தான் அந்த அலைமோதியம் அரங்கேறியது எதிர்பாராமல் அரங்கேறியது அதாவது நாங்கள் ஏறி வேண்டிய குர்லா கோயம்புத்தூர் ட்ரெயின் ஒன்னாவது பிளாட்ஃபார்மில் வராமல் மூணாவது பிளாட் ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு வராமல் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் கடந்து மூணாவது ரயில்வே ட்ராக்கில் வந்தது இதை பற்றி எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் செய்யவில்லை நீங்கள் நினைத்து பாருங்கள் பிளாட்ஃபார்மில் எங்கேயும் லைட்டு கிடையாது நல்ல மழை வேற ஆரம்பித்தது ரெண்டு போட்டர்கள் பிளாட்ஃபார்ம் ட்ராலியில் சாமானங்கள் ஏற்றி நிறுத்துவிட்டு எங்கேயோ போய்விட்டார்கள் வண்டி வேற மூணாவது லைனில் வந்து விட்டது நாங்கள் இருந்ததோ ஒன்றாவது ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் ரயில்வே லைன் இருந்து மூன்றடி கீழே உயரம் ஒரு லோடு சாமானங்கள் லைட்டு கிடையாது இருட்டு மழை வேற பிளாட்ஃபார்ம் இருந்து சாமானங்களை ஒன்னொன்றாக கீழே இறக்கி ரயில்வேயில் கீழே கொண்டு வந்து ரெண்டு டிராக்கு தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற வண்டி வண்டியாக மூரை போட்ட சமதலங்கள் இல்லாத பிளாட்ஃபார்ம் முப்பது அடி பிளாட்ஃபார்ம் தாண்டி அடுத்த லைனில் இருக்கும் சாமானங்கள் ஏற்ற வேண்டும் இதற்கிடையில் ஒன்னாவது இன்னொரு வண்டி பெங்களூரிலிருந்து குண்டைக்கல் போகிற வண்டி வருவதாக கூறிய அறகுறுகள் தெரிந்தது நிலையில் வண்டி வந்து நின்றால் எப்படி சாமானங்களை மூணாவது லைனில் கொண்டு போக முடியும் அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் எழுபது வயசுக்கு மேல் உள்ளவர்கள் இதை ஒரு நிமிஷம் செஞ்சுவிட்டு அந்த அஞ்சு பேருமே ஒன்னாவது பிளாட்ஃபார்மின் முன்னால் நடந்து ஐநூறு அடி தள்ளியுள்ள நடப்பாதி வழியில் இரண்டு லைனும் தாண்டி இரண்டாவது பிளாட்ஃபார்ம் கடந்து மூணாவது லைனில் நிற்கும் போய் ஏறச் சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டேன் பிறகு ட்ரோலியில் பெட்டி பெட்டு பாத்திரங்கள் மற்ற சாமானங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து நான் ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் இருந்து சாடி கீழே மூன்றடி ரயில்வே லைனுக்கு வந்து பிறகு ஓடிய ஒன்றாக பொருள்களை எடுத்து ரெண்டு லைனை தாண்டி இரண்டாவது பிளாட்ஃபார்ம் கடந்து மூணாவது ரயில்வே பக்கம் கொண்டு வைக்க ஆரம்பித்தேன் நான் ஒற்றாலாக படும் பாட்டை கண்டு நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள் ஒன்றாவது பிளாட்ஃபார்மில் இருந்த பொருள்களை இறக்கி என்னிடம் தந்து உதவினார்கள் நான் எல்லா பொருள்களையும் அந் அந்த இருட்டில் மழையில் மூணாவது லைனுக்கு பக்கத்திலேயே சேர்த்து விட்டேன் இனி அதை கேரேஜில் ஏற்ற வேண்டியதுதான் இந்த வேலையை ஒரு நிமிஷத்தில் நடந்து நடந்து நடந்தது போலும் அந்த இருளில் எங்கள் ரிசர்வேஷன் செய்த கேரேஜு எஸ்திரி எங்கே இருக்குது தெரியாத நிலையில் நான் மனிதனாக நான் வைத்திருந்த பொருள்களை எல்லாத்தையும் நான் இன்றைய நேரே தெரிந்த கேரேஜில் ஏற்றிவிட்டேன் அந்த கேரேஜ் நம்பர் என்ன என்று தெரியாது அஞ்சு பேரும் எங்கு ஏறினார்களா இல்லையா என்று ஒன்றுமே தெரியாது இது மட்டுமில்லாமல் நான் இந்த வண்டியில் கோயம்புத்தூருக்கு போவதாக புரோக்ராம் இல்லை நான் இவர்களை கோயம்புத்தூர் வண்டியில் ஏற்றி விட்டு பிறகு நான் மட்டும் இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட் சைடில் உண்டைக்கல் போவதாக ஏற்பாடு நிற்க நான் சாமானங்களை ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றினதாக சொன்னேனே வண்டியும் புறப்பட்டு எங்கள் கூட வந்தவர்கள் ஏறினார்களா என்று தெரியவில்லை நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆசுவாசம் செய்த பிறகு ஏத்திய கம்பார்ட்மெண்ட் நம்பர் என்ன என்று பார்த்தேன் என்ன அது எஸ்ரீ கம்பார்ட்மெண்ட் நாங்கள் ஏற வேண்டிய கம்பார்ட்மெண்டில் அங்கு சாமானங்களை அரேஞ்ச் செய்து பகவான் சாய் பாபாவின் அனுகிரகத்தை வாழ்த்தி கொண்டு என்னுடைய வந்தவர்களை வண்டியில் எங்காவது ஏறினார்களா என்று தேடியில் வண்டியில் காரேஜ்